வணக்கம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நற்றினை அனைவருக்கும் உழவர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணிகளை உலர்த்த பயன்படுத்தப்படும் விசை மைய விளக்கு விசை இரண்டு தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் கடலூர் அஞ்சலையம்மாள் மூன்று தமிழகத்தின் நீதி கட்சியின் முதல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுப்பராயுலு என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மாநில சட்ட மேலவையில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு வானிலையை முன்கூட்டியே அறிவிக்க மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலியின் பெயர் எது மூன்று யுனெஸ்கோ அமைப்பு எந்த ஆண்டு எல்லோராவை உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாக அறிவித்தது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவிப்பு வியலில் கேட்டு இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்